வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் பேச்சு என்பது மிகப்பெரிய கலை அந்த பேச்சினை நாம் மிக தெளிவாகவும் அழகாகவும் பேச கற்றுக் கொள்ள வேண்டும் சிலரெல்லாம் பேசும் பொழுது நமக்கே பொறாமையாக இருக்கும் ஏனென்றால் அவ்வளவு அழகான வார்த்தை பிரயோகங்கள் மிக தெளிவான உச்சரிப்பு என பிறருடைய கவனத்தை ஈர்ப்பதோடு அவருடைய சொற்கள் ஒவ்வொன்றும் அர்த்தம் காணப்படும் ஆனால் வேறு சிலர் பேசுவதோ நமக்கே கோபத்தை ஏற்படுத்தும் அல்லது கேட்பவர்களுடைய முகம் சுழிக்கக்கூடிய அளவிற்கு பேசுவார்கள் இத்தகைய பேச்சால் பிறருக்கும் பயனளிக்காமல் தமக்கும் பிற்காலகட்டத்தில் துன்பத்தை தேடிக்கொள்வார் ஆகையால் நாமும் பேசுவதை பழகிக்கொள்ள வேண்டும் சொற்களை சரியாக பயன்படுத்த முடிந்தவரை முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு முயற்சித்தால்தான் நம்முடைய பேச்சால் நமக்கு எந்த தீங்கும் நேராமல் இருக்கும் சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னர் நெடுஞ்சலிய அவையிலே தன்னுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்கிறார் மனைவி மன்னரிடம் சென்று தம்முடைய சிலம்பை காணும் என்றும் அந்த சிலம்பினை தனக்கு எப்படியாவது பெற்றுத்தர வேண்டும் என்றும் மன்னரிடம் வேண்டுகோள் வைக்கிறார் இதனை கேட்ட மன்னர் தன்னுடைய காவலர்களை அழைத்து உடனடியாக உத்தரவிடுகிறார் உத்தரவிடும் பொழுது ஒரே ஒரு வார்த்தையினை தவறாக பயன்படுத்துகிறார் கல்வனை கொண்டு வா என்பதற்கு பதிலாக கல்வனை கொன்று சிலம்பினை கொணர்க என்று உத்தரவிடுகிறார் மன்னருடைய உத்தரவினை அப்படியே பின்பற்றுகிறார்கள் அவருடைய காவலர்கள் இதன் விளைவாக என்ன ஆயிற்று கோவலன் கொல்லப்படுகிறார் கோவலன் கொல்லப்பட்டதால் கோபமுற்ற கண்ணகி மன்னரிடம் நியாயம் கேட்கிறார் தான் செய்தது தவறு சொற்குற்றம் நேர்ந்து விட்டது என்று உணர்ந்த மன்னர் தன்னையே மாய்த்துக் கொள்கிறார் ஆக ஒரே ஒரு சொல்லால் ஒரு மன்னருடைய உயிரை போனதோடு கண்ணகியின் கோபத்தால் மதுரை மாநகரமே எரிந்ததாக வரலார் ஆகையால் சொற்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாக பயன்படுத்தவில்லை நாம் நமக்குள் இருக்கக்கூடிய எந்த குணநலங்களை காப்பதற்கு மறந்தாலும் அவ்வாறு கற்றுக்கொண்டால் பழகிக்கொள்வோம் இதனை வலியுறுத்தக்கூடிய திருவள்ளுவர் மனிதர்கள் எதனை காக்காவிட்டாலும் நாவினை காக்க வேண்டும் அவ்வாறு காக்காவிட்டால் மிகப்பெரிய சொற்குற்றத்திற்கு ஆளாகி உன்பத்தில் சிக்கிக்கொள்வார்கள் என்று நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவதையும் தவறான சொற்களை பயன்படுத்தாமல் இருப்பதையும் நம்முடைய வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அறத்துப்பாள் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குரல் எண் நூத்தி இருபத்தி ஏழு யா காவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெடுக்கப்பட்டு மீண்டும் குரல் யாக ஆயினும் நாகாக்க காவா சோகாப்பர் சொல்லெடுக்கப்பட்டேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி